அசோ மையேபராமம் போகீ சித்தோம் பலவான் சுகீ அசௌத்ருஹு மயாஹதா என்கிட்ட ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தான் அவனை ஆளை வச்சு அடித்து கொண்டுட்டேன் ஹனிஷ்யே சாப்பரா நபி தான் இப்போ இன்னும் பாரு இன்னும் நாலஞ்சு பேர் போட்டு தள்ள போகிறேன் ஹனிஷ்யே சாப்பரா மற்றவர்களையும் நான் கொல்ல போகிறேன் ஆகா எனக்கு இடைஞ்சல் பண்ணுற அத்தனை பேரையும் நான் தீத்து கட்ட போகிறேன் அப்படிங்கிறான் நான் தான் பெரியாள் அப்படின்னு அகம் ஈஸ்வரஹா அஸ்மி என்னை கேட்குறதுக்கு எவனால் முடியும் அகம் போகி நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது எங்கள் மதம்தான் உலகத்தில் இருக்கணும் உங்கள் மதமெல்லாம் நாசமாக போகணும் மதமே இப்படி பேசுகிறது இன்ஸ்டிடியூஷன்லாம் பேசுறது மதம் பேசுகிறது எங்கள் மொழி தான் நிற்கணும் உங்கள் மொழியெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா வகையான ப்ராப்ளம் அஹ ஈஸ்வரோகம் அகம் நான் நிறைய அனுபவித்தவன் இன்னும் அனுபவிக்க போகிறவன் சித்தோகம் ஐ அச்சீவ் ஆல் இன் மைன் மை ஐ சக்சீடட் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இன்னும் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கேன் எல்லா மெட்டீரியல் ஆங்கிலேயே பேசுகிறான் பலவான் எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது பணபலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது நான் வந்து பார்த்துட்றேன் ஒரு கை இந்த எலெக்ஷனில் சுகி ஆனால் வந்து என்ன ஐஎம் வெறி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்பான் ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரே ஆசை பாசம் எல்லாம் இருக்கும் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பான் உள்ளுக்குள்ளே போய் ஜோசியர்கிட்ட கேட்டுகிட்டு